வணக்கம் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகுட்டை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது மிக கொடுமை என கூறியவர் முத்துராமலிங்க தேவர் இரண்டு பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் என கூறியவர் பண்புகளை தந்து வாங்கும் விலை என்ற பாடலை எழுதியவர் கவிஞர் தாரா பாரதி இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வர்த்தகம் செய்ய உரிமம் வழங்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து செவிக்கினிய கானங்களையும் கருத்து நிறைந்த தகவல்களையும் கேட்டு மகிழங்கள் இனியன்றைய கேள்விகள் ஒன்று கண்டில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணத்தில் என்றும் கலந்தே இருக்கின்றான் என்ற பாடலை பாடியவர் யார் 2. ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை சாதியில் பிளவு கொண்ட மனிதன் எவரும் இந்தியாவில் இல்லை என்ற பாடலை பாடியவர் யார் மூன்று செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை எழுதியவர் யார் நான்கு வயலின் என்ற இசைக்கருவிக்கு எத்தனை தந்திகள் உள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்